அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு கோழில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா இந்த குரலிலே திருவள்ளுவர் நம்முடைய கண் காது மூக்கு ஆகியவற்றுக்கு ஆற்றல் இருந்தால் கூட அவற்றை கொண்டு கடவுளை வணங்கவில்லை என்றால் அது பயனற்றது அப்படிங்கிறார் கோழில் பொறியில் குணமிலவே கோழில் சொன்ன கோலகத்தில் அதாவது இந்த கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் இருக்கே அந்த மாம்ச ஊன் அம்சங்கள் மாம்ச உறுப்புகள் அதுல வந்து பார்க்கிற சக்தி கேட்கிற சக்தி முகர்ற சக்தி எல்லாம் செயல்படலாம் அந்த ஊன் அம்சங்கள் அந்த மாம்ச அம்சங்கள் அதைத்தான் கோலகம்ங்கிறோம் அதைத்தான் அவர் கோழில்ங்கிறார் இந்த கண்ணு இருக்கிற இடம் காது மூக்கு பார்க்கிற ஆற்றல் வெளிப்படுகிற இடம் கேட்கிற ஆற்றல் வெளிப்படுகிற இடம் முகர்கின்ற ஆற்றல் வெளிப்படுகிற இடம் சுவைக்கின்ற ஆற்றல் வெளிப்படுகிற இடம் இப்படி தொட்டு உணரக்கூடிய ஆற்றல் வெளிப்படுகின்ற இடத்திலாம் அது வெளிப்படவில்லை என்றால் அந்த உறுப்புகளால் பயனில்லை அதைப்போல இந்த எஞ்சான் உடம்பை உடைய நாம் இறைவனை நன்றாக வணங்கவில்லை என்றால் அந்த உறுப்பால் பயனில்லை தாளை வணங்காத தலை பயனிலவே அப்படின்னு குணமிலவேன்னு அர்த்தம் கோளில் பொறியில் குணமிலவே கோலகத்தில் அந்த ஆற்றல் இல்லை என்றால் அது பயனற்றது குணமற்றது அதேபோல இந்த உடம்பு இறைவனை நன்றாக வலம் வந்து வீழ்ந்து வணங்கவில்லை என்றால் இந்த தலை கைகள் கால்கள் எதுவுமே பயனில்லாததுதான் அத்தலைங்கிறது ஒரு உபலட்சணம் தலைங்கிறது பேருக்கா சொன்னார் மற்ற எல்லா உறுப்புகளையும் இங்கே சேர்த்துக்கணும் ஆகவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை கோளில் பொறியில் குணமிலவே எட்டு குணங்களை உடைய இறைவனுடைய திருவடிகளை நன்றாக உடலால் பணிந்து வீழ்ந்து வணங்கவில்லை என்றால் கோலகத்தில் பொறி இல்லை என்றால் எப்படி பயனற்றதாகிவிடுமோ இந்திரியங்களில் அந்த இந்திரிய சக்தி இல்லை என்றால் சென்ஸ் ஆர்கன்ஸில் அந்த சென்ஸெல்லாம் ஒர்க் பண்ணலேன்னா அது எப்படி யூஸ்லெஸ்ஸோ அப்படி இந்த பாடி இந்த சரீரம் பயனற்றது என்பது இந்த குரலுடைய கருத்து பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய புறாநடி பயணாதார் பெருதற்கரிய பிராணிகளெல்லாம் பெருதற்கரிய பெயரிழந்தாரே அப்படின்னு திருமந்திரத்தில் திருமூலர் அருளி செய்தார் அதை நாம் ஞாபகம் வச்சுக்கணும் பெருதற்கரிய பிறவியை கடவுள் கொடுத்திருக்கிறார் மனித உடம்பு அந்த பெருதற்கரிய இறைவனுடைய திருவடியை வணங்கவில்லை என்றால் மற்ற உயிர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு கிடைச்ச அந்த வாய்ப்பை கெடுத்துவிட்டோம் என்பதுதான் பொருள் கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்த மாதிரி இந்த உடம்பை வீணடிச்சிட்டோன்னு அர்த்தம் தலைக்கு வந்து உத்தம அங்கம்னு பேர் கண்ணு காது மூக்கு நாக்கு முதலிய எல்லா பொறிகளும் தலையில் தான் இருக்கிறது இத்தனை இருந்தும் அது இறைவனை வணங்கவில்லை என்றால் அது பயனற்றது இறைவனை வணங்காத தலை மட்டுமல்ல கைகள் நெஞ்சு உடம்பு அவையும் பயனற்றதாக ஆகிவிடும் வணங்க தலை வைத்து வார்கழல் வாய் வாழ்த்த வைத்து இணங்க தன்னடியார் கூட்டம் வைத்து வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன் அப்படின்லாம் பெரியவங்க பாடியிருக்காங்க தலையை தாழ்த்தினா அகங்காரம் போகும் ஆணவம் போகும் பணிவு பிறக்கும் பணிவு இருக்கிற மனதில் அமைதியும் ஆனந்தமும் பெருகும் திருக்கோயிலில் நுழைஞ்சோம்னா அங்கே பலிபீடம் இருக்குது அந்த பலிபீடத்துக்கு முன்னால் நமஸ்காரம் பண்ணணும் நம்முடைய ஆணவத்தை எல்லாம் பலி கொடுக்கணும் ஆணவத்தை பலிகொடுத்தால் ஆண்டவன் உள்ளத்தினுள்ளே விளங்குவார்ங்கிறதுல சந்தேகமே இல்லை தாய்மான்வர் பாடியிருக்கிறார் துள்ளும் அறியா மனது பலிகொடுத்தேன் துள்ளும் அறீன்னு சொல்லுவாங்க அதாவது அங்கெங்கேயும் துள்ளி கொண்டிருக்கிற ஆடு மாதிரி உள்ள மனசை துள்ளும் அறியா மனது பலி கொடுத்தேன் இந்த மனசை கொடுத்துட்டேன் தன்முனைப்பு போகணும்னா தலைவன் தாளை வணங்கத்தான் வேண்டும் இந்த குரலுடைய இந்த மேற்பகுதி முற்பகுதியினுடைய இந்த விஷயம் என்னன்னா இறைவனை உடலால் வணங்க வேண்டும் அது உடம்புக்கும் நல்லது கொடுக்கும் இந்த உடம்பு தெய்வீகமான உடம்பாக ஆகிவிடும் இந்த இறை பயன் என்னன்னு கேட்டால் எண்குணத்தானாக இறைவனை உடலால் போற்றி வணங்குவோமே ஆனால் நம்முடைய உடம்பு புனிதத்தன்மை அடைஞ்சிவிடும் சாஸ்திரங்கள்ல நம்முடைய உடலை பலவாறாக பிரிக்கிறார்கள் வெறும் உடலாக இருப்பது மாம்ச தேகம் மந்திரம் உச்சரித்து புனிதமடைந்து மந்திர தேகமாகிறது மந்திர திருமேனி யோக பயிற்சி சமாதி பழகிய உடல் சித்த தேகமாகிறது சாஸ்திரம் படித்து ஞானத்தை அடைந்தால் அது ஞான தேகமாகிறது இறைவனை எண்ணுகின்ற உடல் இறைமயம் ஆகிவிடும் தெய்வீகமாகிவிடும் அதனால்தான் மகான்களுடைய உடம்பெல்லாம் சிவலிங்கமாக வச்சு வழிபடுகிறார்கள் மக்கள் கடவுளை வழிபட்டு வழிபட்டு அது கடவுள் உடலாக மாறிவிடுகிறது உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் திடம்பட ஈசனை நாடுதல் அப்படிங்கிற அவைக்குரலை நாம் ஞாபகம் வச்சுக்கணும் இறைவனை வழிபடுறதால நம்முடைய உடம்பு புனிதமாகும் சொற்கள் புனிதமாகும் உள்ளம் புனிதமாகும் வாழ்க்கையே புனிதமாகும் நாம் இருக்கின்ற சூழ்நிலைகளெல்லாம் புனிதமாகும் எனவே நம்முடைய உடம்பை இறை வழிபாட்டில் ஈடுபடுத்தி சொற்களை இறை வழிபாட்டில் ஈடுபடுத்தி உள்ளத்தை இறைவனிடத்திலேயே வைத்திருப்போம் மும் புனிதமாக ஆவோம் எங்கும் புனிதமான ஒரு சூழ்நிலையை அமைதியை ஆனந்தத்தை பரப்புவோம் என் குணத்தான் நம் அனைவருக்கும் அருள் புரியட்டும் கோளில் பொறியியல் குணமில் குணத்தான் தாழை வணங்கா தலை எல்லோருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில்